إن الحمد لله نحمده ونستعيده ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله نترى لأنفسنا ونسيئات أعمالنا من يفده الله فهو المهتد ومن يضرر فلم تجدده وليا وحدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد رسول الله அந்த பல்லவீங்க يا قول الله عز وجل في كلامه العديد بعد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله هو الذي من الملاهي فخطط له ومن الناس. إن الله انه هو الجميع القيم يَعْلَمُ وَمَا خَلْفَهُمْ وَإِلَى اللَّهِ يَا الَّذِينَ آمَنُوا எல்லாம் அனைத்து படைப்பிடங்களையும் பார்த்தி வாங்க அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே அம்மாவின் நல்லதாகவே சொல்லம்மா அனைத்து செல்லும் எந்த தத்துவாவை ஒரே அக்கத்தை தன்னுடைய அனைத்து உபதேசங்களிலையும் உபதேசித்தார்களோ அந்த தத்துவாவை நான் எனக்கும் உங்களுக்கும் உபதேசிப்பவனாக இன்றையுடைய புத்துவாவை ஆக முடியவில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அம்மாவின் நல்லதாகவே இந்த உலக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்படைய ஒரு பிரதானமான மிக முக்கியமான கரு அம்சம் இருப்பதாக இருந்தால் அது மனிதனும் மனிதவா மலக்கு மார்களையும் அல்லா படைப்பதும் மற்ற அனைத்து படைப்பிடங்களையும் நல்லா படைப்படைய பிரதானமான நோக்கம் மனிதன் மனிதவாக மனிதனை அடிப்படையாக வைத்து மனித வாழ்வை அடிப்படையாக வைத்து மனித உறவுகளை அடிப்படையாக வைத்து தான் அல்லாஹ் நம்முடைய சரீத்துடைய அனைத்து அம்சத்தையும் அல்லாஹ் முன்வைத்திருக்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரே அல்லா கல்ல இந்த உலகத்துல பொறுவதா சேர்க்கடா மிகவும் கண்ணியமா ஒரு படைப்பு ஒரு விடயம் இருப்பதாக மனிதர்கள் பொறுமதியானதெல்லாம் எந்த அளவுக்கு மனிதர்களுடைய பொறுமதியானதெல்லா செல்லமுடைய வாழ்க்கை விட்ரீகையும் விட அதேபோல் அஷ்புருள் வரும் சங்கையான மாதங்களை விட மிகவும் சங்கையான மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய ஒரு படைப்புதான் இந்த தீனுடைய எல்லா அம்சங்களும் மேம்படுத்தக்கூடியதா மனிதன் இந்த உலகத்தில் கண்ணியமாக கௌரவமாக பிரச்சனைகள் சிக்கல்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற இந்த அடிப்படையான கருப்பொருளை அடிப்படையாக வைத்துதான் அல்லாஹர் பானுவாரா அதனுடைய சரியத்திலே அனைத்து சட்டத்திட்டங்களும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடன் இரண்டு விடயங்களை எங்களுக்கு மனித வாழ்வுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து வேண்டிய ஒரு விடயத்தை எடுத்தாலும் அது ஒரு விடயத்திலே இன்புட் அவுட்புட் என்று நாங்கள் சாப்பிடுவோம் அதுக்கு பின்னால அந்த உணவின் கூட பலமார் பயன்படுத்தி இந்த கடமைகள் எல்லாமே இது ஒரு இன்பு உங்களுடைய நோங்க ஒரு இன்பு எழுத ஒரு இன்பு மனிதன் மனிதனாக தண்ணியமாக சங்கையாக தன்னுடைய வாழ்த்தை அடிப்படையாக நிறைவேற்றக்கூடிய அல்லாஹுடைய ஒரு குறவு ரிலேஷன் எதுக்குதான் அல்லாஹூத்தார எங்களுக்கு இந்த நிவாகிறோம் இது ஒரு பரவானதான் ஏன் ஒரு வாரமாக வாழ்ந்து இன்னொரு வாரத்திற்காக வேண்டி தயாராக போகணும் எடுத்துட்டு பின்னால அல்லா விருப்பக்கூடிய அவுட் புட் எங்கள் சென்று வெளியாக வேண்டும் அதுக்குரிய ஒரு ரீஃப்ரெஷிங் தான் அல்லாஹ் இந்த புதுபாவாக இருக்க அதனால என்று அந்த வசதியாக இல்லாம புகா நிறைந்தார் எங்களுடைய இந்த கடனை நிறைவேற்ற முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு நல்லது அவுட்புட் இந்த வணக்க வழிபாடின் கூட எங்களை எதிர்பார்க்குள்ள நல்ல கிளாஸ் உள்ள பண்பாட ஒரு மனிதனாக நான் பண்ணி நம்புகிறேன் எங்களுடைய ரிலேஷன் உணவுகள் எங்களுடைய கற்களுடன் எங்களுக்கு இருக்கக்கூடிய குறவு என்ன மரங்களுடன் எங்களுக்கு இருக்கக்கூடிய குறவு மிருகங்களுடன் எங்களுக்கு இருக்கக்கூடிய குறவு என்ன எங்களுக்கு இருக்கக்கூடிய குறவெல்ல அன்புக்குரிய சகோதரத்திலே நாங்கள் வெறுமனே மனித உறவைத்து படைப்பும் அல்லாவுடைய குடும்பத்தின் அவர்களோடு நாங்கள் கண்ணியமான பொறுப்புணர்ச்சியுடன் எவ்வாறுதான் நீங்கள் உறவு அன்புக்குரிய சகோதரத்திலே ோ எந்த கடந்த மறை சலாம் a ஒரு வயது முதிர்ந்த ஒரு சகாபி எனக்கு நேரம் போதாது பண்ண இந்த மெசேஜை மட்டும் நீங்க எடுத்து ஒரு வயது முதிர்ந்த ஒரு சஹாபி கபிந்தா தான் நடக்க முடியாது வச்சுது நகோக்கி நடந்தாங்க வந்து சொன்னாங்க யார சொல்ல எனக்கு ஏதாவது கற்றுக்கா எனக்கு ஏதாவது செல்லல்லா சொன்ன அந்த வயது முடிந்த சஹாபிய அப்ரீஷியேட் பண்ணாங்க என்கரேஜ் பண்ணாங்க வயது முடிஞ்ச நாங்க சொல்லும் நீங்க வீட்டுல போயிட்டு பேர நாட்டு படிக்கிற செல்லும் என்கரேஜ் பண்ணாங்க பேரல்ல சொன்னாங்களை அனைத்து படைப்பிடங்களும் அந்த கத்தல் கட்டிடமும் உங்களுக்காக வேண்டி அல்லா பாவம் எந்த நீயத்தில் வாராங்க நான் ஒரு நல்லவனாக வனாக நான் ஒரு சிறந்த மனிதனாக மாற வேண்டும் ஏதாவது கற்றுக்கொள்ளணும் என்று கற்கள் எங்களிடம் அது எல்லாம் அல்லாஹத்தில உங்களுக்காக ஒரு பாவம் ஆகுது எங்கெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் கடந்து வந்த எல்லா கட்டிடங்களும் கற்களின் மரங்களும் எங்களுக்காக வேண்டிய பாவம் ஆகும் அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாரும் நல்லவியார்களே இந்த ரிலேஷன் சூழல் எப்படி படைப்புடன் எங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு ஆக்சனுக்கும் இருக்கிறது அதாவது எங்களுடைய செயல்கள் எங்களுடைய எண்ணர்கள் நியர்கள் இதை அல்லா அவதானித்துக் கொண்டிருக்கிறார் அதன் உண்டாகத்தான் எங்களுடைய என்வாரமெண்ட் எங்களுக்கு எப்படி அதற்குரிய ரெஸ்பான்ஸ்கள் கல்லும் அதாக வைத்துதான் எங்களுக்கு ரெஸ்பால் அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பெப்ரவரி நாலாம் தேதி இந்த நாட்டில் சுதந்திர நாம் என்னை கொண்டாடக்கூடிய ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் என்று சொல்றது அன்புக்குரிய சகோதரர்களே நான் பார்க்கக்கூடிய ஊற்றில் அல்வா எங்களுக்கு சூழ தந்திருக்கக்கூடிய இந்த என்ன இந்த நாடு இந்த பூமி இந்த சூழல் நன்றில் உணர்வு உள்ளவர்களாகுமாறும் இதை இதை பாதுகாக்க வேண்டும் உலகத்துல எந்த பகுதியில அல்லாஹ் எங்களை படைத்தானோ எந்த பகுதியில எங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்பு தந்தானோ அந்த பகுதியாக்கிறது அந்த பகுதியை கட்டி எழுப்பது அந்த பகுதிக்குரிய நன்றில் உணர்வுடன் வாழ்றது அதனுடைய பொறுப்புடன் சகோதரே அந்த அடிப்படையில் மனித வாழ்க்கையில் மேம்படுத்தக்கூடிய அமைப்பில் நாம் எல்லோருடைய ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாக்க முழு மனித சமுதாயத்துடைய உயிரை பாதுகாப்பதற்கு ஒரு மனிதனுடைய உயிருடைய உலகளாவீதியான மதிப்பீடு நூறு ஒட்டர்களுடைய நூறு ஒற்றர்களுடைய உயிர் ஒரு மனிதன் கொலை செய்யப்பட்டால் அதற்கு கொடுக்க வேண்டிய நாம் எங்களுடைய வணக்க வழிபாட்டில் கூட எவ்வளவு எங்களுக்கு எந்தெந்த விடயங்களுடன் உறவு இருப்பதோ அந்த உறவு அல்லாஹ் உருவக்கூடிய முறையில் கடைசி பகுதியில அடிமையாக வாங்களை செய் அடிய வாங்க அதற்கு பின்னால் நல்ல விதங்களை செய்ய அதாவது என்பதுதான் பொறுப்புணர்ச்சியர்களாக வாழும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் எங்களுடைய தீருடைய உண்மையான உண்மையான மெசேஜ வார்த்தையின் கூட அல்லாம எங்களுடைய செயல்பாடு எங்களுடைய அவுட்புட் எங்களுடைய செயல்பாடின் கூட உமத்துக்கும் மனித இனத்துக்கும் முன்வைக்கக்கூடிய பாக்கத்தை எல்லாம் ரசிவாக்க நாட்டை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய சூழல்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு சிறந்த நாட்டை சிறந்த ஒரு சூழலை உருவாக்கி அந்த பொறுப்பை நிறைவேற்றியவர்களாக நம் அனைவரையும் மாற்றிவிட்டாங்க எல்லாம் உங்களுடைய பாவகளை கண்டிப்பாயா பெற்றெடுத்த தாய் கந்தைய பாவகளை கண்டிப்பாயா உத்தாக்கைய பாவகளை கண்டிப்பாயா முக்கியமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பால்களை வைப்பாயாக அனைத்து மனிதர்களை நல்லதாக வாழ வைப்பாயாக ஆரோக்கியமாக வாழ வைப்பாயாக அமைதியாக வாழ வைப்பாயாக யாரெல்லாம் பிரச்சனை வாயிலாம் அவருடைய பிரச்சனை செய்து அனைத்து தேவைகளை பூக்கி செய்வாயாக